ம்மேவ மாதமே ஷா மேவீதிரவிணம் மேவே சர்வமேவ நமோவிதையம்யோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருப்பலவரான பிரத்தகோவ் வா ஓம் பூர்ணமூர்ம் பூர்ணா தூர்மாஷியா ஆணை பூத்த ேவியாத் ஈஷா வாசியம் இதுவ என்று எந்த ஒரு வாக்கியத்தை தொடக்கத்தில் உபதேசம் செய்ததோ உபனிஷத் அதனை நன்கு ஆழமாக மனதில் பதிய வைப்பதற்காக பிரம்ம லட்சணம் அல்லது ஆத்மாவினுடைய லட்சணங்களை உபதேசித்துக் கொண்டிருக்கிற பகுதியை படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆறாவது மந்திரத்தில் காலையில பார்த்தோம் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளையும் ஆத்மா இருக்கு ஆனா அங்க ஏகவசனம் இருந்தாலும் ஒருவேளை ஒருவர் தவறா புரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு ஆத்மான்னு தனித்தனியா நம்ம ஒரு ஒருத்தரும் தனித்தனியா தான் சொல்லிக்கிறோம் அகம் ஆத்மா மம ஆத்மா அதுவே இன்னும் விசேஷமான விஷயம் என்னுடைய ஆத்மா என்னுடையங்கிற போது அந்த என்னுடையங்கிறது எதை குறிக்கிறதுன்னு பெரிய கேள்வி இருக்கு ஆகையினால என்னுடைய ஆத்மான்னு சொல்றது வந்து ராகுவின் தலை என்று சொல்வதை போலேம்பாங்க ராகுனாலே தலைதான் ராகுவின் தலை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது போல கதை பேசினா பரிசாயிடும் அதனால என்னுடைய ஆத்மான்னு சொல்றோம் உடம்புன்னு நினைச்சுக்கிறோம் உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கு நினைச்சுக்கிறோம் இந்த தப்பான அபிப்பிராயம் எல்லாம் போகணும் ஆக ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயே ஆத்மா இருக்குன்னு நம்ம நினைச்சிர குடும் முதல் வரிய நாம் சொன்ன திரும்ப ரெண்டாவதாக ஆத்மன் சர்வாணி பூத்தானி பசிய காலையில இதுவரைக்கும் பார்த்துட்டோம் நாம ஆக ஒரு ஒரு சரீரத்துக்குள்ளேயே இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது ஆத்மாவில தான் எல்லா சரீரங்களும் இருக்கு ஆகாசத்துலதான் கட்டடங்கள்லாம் இருக்கு அது மாதிரி அப்படி சொல்லியாச்சு இப்ப உபநிஷத்துல இன்னொரு இன்னொரு முக்கியமான வாக்கியம் இருக்கு அனுப்சதி அணு பசத்தின் பசியத்தின் பார்க்கிறான்னு அர்த்தம் பார்க்கிறான்னு அர்த்தம் என்ன கண்ணால இந்த இந்த ஊன கண்ணாலையும் பார்க்கறது இல்ல மனசுங்கிற கண்ணாலையும் பார்க்கறது இல்ல ஞான சக்குஷா பசியம் ஞானமே கண்ணு ஞான கண்ணுன்னு ஒரு தனி கண்ணு இல்ல சில பேர்லாம் அப்படி எல்லாம் வந்து நெத்தியில கண்ணாடியை வச்சு குழந்தைகிறாங்க ஏதோ ஞான கண்ணு ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறாங்க எல்லாம் தப்பு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க ஆயினால இங்க வந்து நெற்றியில கண் இருக்கு பகவானுக்கு நெற்றிக் கண் இருக்கு அப்படின்னு அது வந்து சிம்பாலிக்காக சொல்லி வச்சிருக்கு நம்ம எல்லா நெற்றியில கண் இருக்குன்னு சொல்லால் கூட சொல்லலாம் நெற்றிக் கண்ணுனா என்ன அர்த்தம் அறிவு தான் நெற்றிக் கண் சாதாரணமாக உபாசனையில் கர்மகாண்டத்துல எல்லாம் சோமசூரிய அக்னி லோச்சனஹா அப்படின்னு சிவபெருமானுக்கு பேர் ஒரு கண்ணு சந்திரன் ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு அக்னி அது உபாசனைக்காக சொல்லியிருக்கு சோமசூர்யா லோச்சனா அதுவும் அக்னி தான் லெச்சிகன்னா சொல்லியிருக்கு ஏன்னா அந்த அக்னியை தான் ஹோமம் பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் கர்மகாண்டத்தில் சொல்லப்படுறது அக்னி சொல்லப்படுறது என்னது பிரம்ம ஜம்ியானத்தைப் பத்தின விறத்தி ஜானம் அதான் ஞான சக்ஷன் இங்கிலீஷ்ல கூட என்ன சொல்றாங்க ஓ சி என்னத்தை பார்க்கறான் என்னமோ புரிஞ்ச மாதிரி சொல்றோம் இல்லையா அடிக்கடி அப்படி சொல்கிற போது என்ன அந்த எக்ஸ்ப்ரெஷனில் என்ன இருக்குது நிஜமா பார்க்குறேன் என்ன அர்த்தம் இருக்குது கண்ணை திறந்துட்டே சொல்றான் ஐ அண்டர்ஸ்டாண்ட்னு அர்த்தம் பசியத்தின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுன்னு இருக்கேன் நான் புரிஞ்சுன்னுட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இங்கே இன்னொரு பதம் வேற இருக்கு இன்னொரு அந்த உபசர்க்கம் இருக்கு அனுப்சத்தி கீதையில் பதினாலாவது அத்தியாயத்தில் இன்னைக்கு தான் நீங்கள் படிச்சி கேட்டுருந்தேன் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் இருக்குறத வச்சுதான் எல்லாருக்கும் பார்ப்பான்னு பேருத்தே அப்படின்னு சொல்லி முண்டகோபனிஷ சொல்றதுங்கிறது வந்து அது உபனிஷத்துல அப்படி சொல்லிடுது அது வந்து ஆத்மனை பத்தி கிடையாது ஆனாலும் ஜெயத்தை மாறி இந்த ஜெயத்தை பசியத்தை எல்லாம் அது கிராமர் ரூல்ல வராது பசிய ஜெயத்தி நம்ம போட்டுக்கணும் ஏதா ருக்ம ருக்மவர்ணம் பசிய பசத்தின்னு ஒரு உபநிஷத்துல இருக்கு இதை வச்சுதான் பார்ப்பான்னு பேர் வச்சது பார்ப்பான்னு சொன்னா நம்ம ஜாதி பிராமணன பார்ப்பான்னு நினைச்சுட்டு இருக்கோம் வேதம் கூட படிக்காட்டா கூட பார்ப்பான்னு சொல்லிட்டு இருக்கும் உண்மையை பார்ப்பான் விசாரம் பண்ணி பார்க்கிறான் பஞ்சகோஷத்துக்கு அத்தீதமா இருக்கிற வஸ்துவ பார்க்கிறான் அனுப்சத்தின் கண்ண மூடினு தேடுறது இல்லை தேடினா எத்தனை வருஷம் ஆனாலும் தெரியாது எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணா அமுதினை கண்டறிவார் இல்லை முடியாது அதனால குரு சொல்லி ஆச்சாரிய உபதேசம் அனுஸ்திரம் வித் ஆச்சாரியன் அவர்களுடைய துணையோட தான் புரிஞ்சுக்க முடியும் இப்ப படிச்சு படிச்சுதானே புரிஞ்சுக்கிறோம் பலவிதமான சொற்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன் மனதுக்கு எட்டாதது வாக்குக்கு எட்டாததுன்னு எல்லாம் சொல்ற போது அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயத்தை என்ன சொல்றது உணர்த்துறதா இல்லையா அதனால ஒரு அறிவு நமக்கு பெறப்படுறதுனால தானே தொடர்ந்து கிளாஸுக்கு வரும் இல்லாட்டி சிக்சர் தான் தொடர்ந்து வகுப்புக்கு வர முடியாது போர் அடிக்கும் நமக்கு ஒரு முமுட்சுத்தம் இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசைதான் இருக்கும் ஆத்மனியே சர்வாணி பூத்தானி யஹா பசிய குரு சொல்லி கொடுக்கிறார் எல்லா உபதேசங்களும் அத்தியாரோபம் சொல்றார் அபவாதம் பண்றார் பஞ்சகோஷ பிரக்ரியா அவஸ்தாத்ரய பிரக்ரியா திருக் திருஷ்ய விவேக பிரக்ரியா பலவிதமான பிரக்கிரியைகளை எல்லாம் பயன்படுத்தி சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்களை வைத்துக்கொண்டு குருவானவர் சம்பிரதாயப்படி அதுக்கு என்ன அர்த்தமோ அதை சொல்லி கொடுக்கிறார் பிரம்மவித்தமஹா பிரம்மன்யுபரத அதாவது அந்த பிரம்ம தத்துவத்தை தெரிந்து கொண்டு அதிலேயே நிலைச்சிருக்கிற ஆச்சாரியன் அனநோக்தே கஸ்தி என்று கட்டோபனிஷத்தில் சொல்லப்படும் அந்த மெய்பொருளாக தன்னை உணர்ந்து கொண்டிருக்கின்றும் இதனை உணர்த்த முடியாது யம தர்மராஜன்யப்ரோக்தே கதிரத்ர நாஸ்தி அங்கி சப்தத்துக்கு நாலு அர்த்தம் சொல்றார் சங்கராச்சாரிய ஆகையினால ஆச்சாரியாஸ்திர உபதேசம் அனுபசிய சாஸ்திரம் மாத்திரம் நாமளா படிச்சா புரியாது சொல்ல போனா குழப்பம் அதிகமா போயிடும் நாமளே கண்ட மருந்தை சாப்பிட்டா எப்படி ஆகும் டாக்டரை சொல்லி கொடுத்து சாப்பிடணும் அதுதான் தர்மம் தப்போ ரைட்டோ சிறசமயம் டாக்டர் சரியில்லாம் சொல்லலாம் இது வேற விஷயம் ஆனா வந்து எல்லாத்துக்குமே நம்ம பிராரப்தந்தான் அதில் மருந்து அதை விஷயம் தெரிஞ்ச டாக்டர்கிட்ட சொல்லி வாங்கி சாப்பிட்டோம் அவர் சொல்றதை கேட்டுதான் நம்ம பண்ணணும் இந்த தேக ரோக ரோகம் நீங்கிறதுக்கு இந்த பிஷக்கு இந்த வைத்தியர் அவர் சொல்ற பத்தியம் ஔஷதத்தை அனுஷ்டிச்சா ரோக நிவர்த்தி ஏற்படும் அதே மாதிரி பவ இந்த சம்சார ரோகம் நீங்கிறதுக்கு குரு சாஸ்திரம் குருங்கிறவர் டாக்டர் எல்லாம் ஒரேப்பா வந்து என்னது அவுட் ஆஃப் டேட் அது சொல்ல முடியாது கேசட் தான் தான் குரு கேசட்ல இருக்கிறதா ரெக்கார்டர் சொல்லும் ரெக்கார்டர் தனியா பாடாது வேணும் ரெக்கார்டர் யார் கேசட்டையும் நன்றாக உபயோகப்படுத்துகிறானோ அவனே பாட்டை கேட்க முடியும் அதே மாதிரி யாருஷாவாசிய உபனிஷத் வித் சம்பிரதாய வித் ஸ்ரோத்ரிய பிரிஷ்ட் பிரம்மனிஷ்டனா இருக்காரோ இல்லையோத்யனாவது அவர்கிட்ட கேட்டோமான என்ன ஆகும் நமக்கு அது என்ன உள்ளங்கை நெல்லிக்கணி போல கவது நல்லா தெளிவா புரியும் அதனால அனுப்சத்தி அப்பத்தான் புரிஞ்சுக்க முடியும் எவன் ஒருவன் அனைத்து உயிர்களிலும் தன்னையும் தன்னில் அனைத்து உயிர்களையும் குரு சாஸ்திர உபதேசத்தின் வாயிலாக உணர்ந்து கொள்ளுகிறானோ அப்படி உணர்ந்து கொண்டவனுக்கு என்ன பயன் அத சொல்ற என்ன அது வந்து பஞ்சமியில் இருக்கு நம்ம போட்டுக்கலாம் தப்பு தத்தா தஸ்மாத் ஹேதோஹோ காரணத்தினால் இந்த ஞானத்தை பெற்ற காரணத்தினால் சர்வாத்ம சர்வ ஏகாத்ம ஞானதா இந்த ஞானத்தின் வாயிலாக அர்த்தம் அருவருப்பு அருவருப்பு அடையிறது இல்லை இது ஒன் ஆஃப் தி அதாவது ஞானத்தினுடைய பயனை பலவிதமா சொல்லுவோம் ஞானத்தினுடைய பயணம் பயன் என்னது உள்ளத்தில் நிறைவு உண்டாகிறது சாந்தி ஏற்படுகிறது அவன் முக்தி பெறுகிறான் மறுபடியும் அவன் பிறப்பதில்லை இப்படிப்பட்ட சொற்களை எல்லாம் அவன் இறைவனை அடைகிறான் இப்படிலாம் பல வகையா சொல்லுவோம் அதுல ஒரு வகையா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு ஞானத்தின் பயன் என்னன்னா அருவருப்பு அற்றவனாக ஆகிறான் அருவருப்புனா என்ன அர்த்தம் ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்கிறோம் அதுக்கு அவர்ஷன்கிறோம் அதனால என்ன பேர் ஹேட்ரிக் இங்கே ஏதாவது இங்கே ஒரு ஸ்மெல்லு வந்துதுன்னு வச்சோம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி சிவராத்திரிக்கு அவ்வளவு அபிஷேகம் பண்ணி பண்ணி அந்த திரவியங்களெல்லாம் இங்கே வந்து மரத்தடியில் இப்படியோ வந்திருக்கு தேங்கி இந்த வழியில் வரும்போது ஒரு ஸ்மெல் வருது அப்போ ஸ்மெல் வந்தவுடனே என்ன சொல்கிறோம் ஏன் இப்படி வருது அப்படி இப்படி மூச்சு மூக்க வேறு ஏன் இப்படி வருது அது சரி பண்ண சொல்லு அங்கே இது பண்ண என்ன பண்றோம் அந்த வாசனையை நாம விரும்புறோமா அந்த வாசனையை நாம விரும்பல் இது பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் வந்து ஒரு ஒருத்தரும் சொல்லிகிட்டே இருக்கணும் அறுவருக்காம் இதை விட விசேஷமான ஸ்மெல்லாம் எத்தனை இடத்துல இருக்கு நகரத்துல எல்லாம் என்னெல்லாமோ ஸ்மெல் இருக்கு திடீர்னு எலி செத்து போய்டுறது எங்கேயோ அடியில் போய் உள்ளெல்லாம் ஒரே வாசனையாக இருக்குது எங்கே செத்துதுன்னு கூட தெரியல கண்டுபிடிக்க முடியல இதுக்கடையில் நம்ம சாப்பிட்டா இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம் அறுவறுக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது அறுவறுக்கிறதுங்கிறதே ரிலேட்டிவாகவும் இருக்கு இந்த மாதிரி சத்சங்கத்தை அறுவருக்கிறவங்க இருக்க மாட்டானா என்ன விருப்பம் நம்ம வந்து இந்த சினிமா ட்ராமா கண்ட பேச்சு அரட்டை அரசியெல்லாம் நம்ம நமக்கு பிடிக்குமா வைத்தரணி நதி எல்லாம் கருட புராணத்தில் படிச்சீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு வாந்தி வரல மனுஷனே கிடையாது அப்படியெல்லாம் வர்ணிக்கும் மலத்துல போட்டு முக்கி முக்கி எடுப்பான் சொல்ற போதே என்ன பண்றது செப்டிகிட்டாங்க நினைச்சாலே போருமே ஆனா ஈசாவாஸ்யம் சுவாமி இதுக்குத்தான் சொல்றது பக்தியே போரும் அனந்த கல்யாண குண கணைக்க நிலையா வரபரசு சந்திர கலாவதம் மேகஷ்யாமஹா பீத்த கௌசேய வாசகா எப்படி பாரு மஞ்சக்கலர் பட்டு கட்டியிருக்காரா மயில்கண் பட்டு பீத்த கௌசேய வாசம் இதெல்லாம் நல்லா இருக்கு ஈஷா வாச விதம் சருவோம்னா ரெடியா இருக்கணும் அதுக்கெல்லாம் அதுக்காக வேண்டி அங்கேயே பக்கத்துல போய் உட்கார்ந்து பார்க்கறதுன்னு அர்த்தம் ஜாகிரதையா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு என்ன ராமகிருஷ்ணர் உபதேசத்தில் சொல்றாங்க இல்லையா என்றைக்கு கங்கை தண்ணீரும் சாக்கடை தண்ணீரும் உமக்கு ஒன்றாக தெரிகிறதோ அன்றுதான் உமக்கு ஞானம் வந்திருக்கிறது அதுக்காக என்ன பண்றதுன்னா பிராக்டிகலா பண்ணி பாக்கிறேன்னா இங்க என்னன்னா சாக்கடைத்தண்ண எடுத்து அகால முத்தி தரணம் சர்வவியாதி நிவாரணம் சர்வவியாதி நிவாரணமா நடக்கும் சர்வவியாதி உனக்கே வரணும் அகால மூர்த்தி தரணம் ஆனால் ஏன் வச்சுக்க முடியும் இது அறிவால் அதுக்காக ப்ராக்டிக்கலாக அப்புறம் நாய் நாயை சாப்பிட்றவனுக்கும் நமக்கு அசுத்தத்தை சாப்பிட்றவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இந்த பாருப்பா இந்தியாவது உருப்படியாக இருந்தான் இந்த வேதாந்தம் படிக்க போய் ஈஷாவாஸ்தர்வத்தை நடைமுறைப்படுத்தணும்னு ஆசைப்பட்டு செப்டிக் டேங்க் உள்ள இறங்கிட்டான் சொன்ன எப்படி இருக்கும் பாரு புரிஞ்சுக்கொருளும் காலையில நேற்றைக்கே சொன்னேன் ஜீவனை நிறைய தோன்றிக்கொண்டே இருக்கு அதாவது என்னதான் பரிபூர்ணமா பக்தி பண்ணினாலும் இந்த சைவ சித்தாந்தமும் விசிஷ்டாத்யமோ என்ன சொல்றதுன்னா அந்த மெழுகுல தங்க தூள் ஒட்டி இருக்கிற மாதிரி நம்ம தனித்தனியா தான் இருப்போம் சொல்லிருக்கு என்ன இருந்தாலும் பக்கத்துல இருந்தா நானும் அவரும் வேற வேறுதான் அதனால அந்த விஷயத்தை சாஸ்திரம் சொல்லலை மேக நானாஸ்திக்க அப்படி சொல்ற போது அது இரண்டரை கலந்திருந்தாலும் கூட இரண்டுதான் அப்படின்னு சொல்ற போது அது ஏன்னு கேள்வி ஆகையினால்தான் என்ன சொல்றோம் இரண்டரை கலக்கிறதுங்கிறது ஞானத்தினால இந்த ஜீவன் வந்து இறந்து போன பிறகு அந்த எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள உயிருக்கு உயிராக அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த சிவத்தில் அந்த விஷ்ணுவில் ஒடுங்கி விடுகிறான் ஆனால் இவன் அவன் இல்லை அவன் இவன் இல்லை அவன் இவன் இல்லை அவன் இல்லை ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அவனன்றி இவன் இல்லை இவன் அவன் இல்லை அவனன்றி அவன் அன்றி இவன் இல்லைன்னா என்ன அர்த்தம் அவனும் இருக்கான் இவனும் இருக்கான் தான் அர்த்தம் அவன் அன்றி இவன் இருக்கான் பகவான் இவனாண்டி இருக்கான்னு சொல்லிடக்கூடாது சில சமயம் பக்தியில ரொம்ப உச்சகட்டத்தில் என்ன நம்பிதான் நீ இருக்கேன்னு சொல்லலாம் ஏதா பக்தியில எப்படி வேணாலும் பேசலாம் சொல்லலாம் சில சமயம் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தென்னை இதுக்கு என்ன மீனிங் என்ன சொல்றது சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டன் இருக்கு தந்தது உந்தன்னை கொண்டது எந்த சொல்ல நான் தான் புத்திசாலி சங்கரா ஆறுகளோ சதுரர் அந்த ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என் பால் அப்படின்னு சொல்லி உன்னை விட நான் பெரிய ஆளுங்கிறார் அது பக்தியில் அது ரசம் இதெல்லாம் என்ன இது பக்தி ரசம் தப்பு இல்லை என்ஜாய் பண்ணுவோம் வேண்டாம்னு சொல்லல தத்துவஜான வரும்போது அழகா சொல்லணும் அதுக்காக வேண்டி ஈஸ்வரனை நெகேட் பண்ண முடியல அந்த பகவானும் நானும் ஒன்னும் சந்தோஷமா சொல்லக்கூடாது அந்த பகவானாவது நானாவது எல்லாம் ஒண்ணு அப்படின்னா தான் தப்பு அந்த பகவானும் நானும் ஒன்னும் சொல்றோம் அது அப்படி சொல்லலை பக்தி இருந்தா தானே ஜானம் நாம் பகவானை பூஜை பண்ணா தானே பகவான் நானும் ஒன்று புரிஞ்சுக்கலாம் அதை மறக்கவே கூடாது எதுக்கு சொல்றேன் விவகாரத்தில் நமக்கு தர்மம் ரொம்ப முக்கியம் ஆகையனால வந்து ஸ்மெல் வர்றதுன்னு சொன்னா நீக்கத்தான் அது ஹெல்த்துக்கும் கவனமா பார்த்துக்கத்தான் அதில் ஜாக்கிரதை அதனாலதான் அத்வைதத்தை முடிச்சு போட்டு பக்திய பண்ணு அப்புறம் வந்து தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு அந்த தர்மத்தை விட்டுடக்கூடாது ஆனா இங்க விஜுகுப்சத்தை என்னென்னு அர்த்தம் அதர்மத்தை கண்டு நாம வந்து ரொம்ப துக்கப்படக்கூடாது துக்கப்படுறது வேற வெறு வேண்டாம் இருக்காத முதல்ல நீ வந்து சாப்பாட்டுக்கு பண்றது ஒரு பக்கம் அதுவும் வேணுமே இங்க அண்ணன் அங்க அது ர சொல்றபோது என்ன பண்றது பாரு அண்ணலட்சுமிய சொல்லுங்க அது என்னதுக்கு சொல்றேன்னா அது வேணும் அது இருக்கணும் ஆனா அதே சமயம் நமக்கு நம்ம அருவறுப்பு நினைச்சோமான்னா நம்ம வந்து போக முடியுமா மூக்கெல்லாம் செழியா இருக்கு உள்ளுக்குள்ள ஒரே கபமாக இருக்கு சரீரம் எதுன்னு இருக்கு உள்ள என்னது என்னது மலப்பாண்டம் சோற்று துருத்தி மலப்பாண்டம் அப்படிங்க ஆனா இதுக்கு மேக்கப்போ அழுக்காவா இருக்கிறது அதுவும் தப்பு நிதானமா வச்சு அதாவது ரொம்பவும் நீ அழுக்கவும் இருக்க வேண்டாம் அழுக்கு சாமியாரு அழுக்க சுரண்டி கொடுக்கிறாட்டு சில பேர் வாங்கி சாப்பிட்டு அடையாளம் அசூச்சின் தெரியணுமா பிசிக்கலா இதெல்லாம் பண்ணக்கூடாது இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் இதுக்கு தான் குரு சரியா இருந்தா சரியா இருக்கு குருவே நம்பறது இல்லை அப்புறம் எப்படி இதெல்லாம் சரி வரும் அந்த நிலை என்னைக்குத்தான் நமக்கு வரப்போறதோ அப்படிங்கிறான் சில பேர் எந்த நில ரெண்டும் வித்தியாசமே தெரியாம இருக்கும் எல்லாம் ஒண்ணுமே தெரியாம கதையெல்லாம் நிறைய வச்சிருக்கோம் நான் அந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா முடிச்சு முடியாது ஆகையினால இதெல்லாம் வந்து துக்கம் வரப்படாது உலகத்துல எல்லாருக்கத்தான் இருக்கும் அத்தனையும் யாருன்னா ஈஷாவாச விதம் சர்வம் அதுல விவகாரத்துல நீ தர்மமா வச்சுக்கோ வேதமெல்லாம் அதெல்லாம் விஷமம் உண்டு ஆனா மனசுல சமம் வித்யா வினயசம் அந்த சம தரிசனம் எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கிறது ஒரே மெய்பொருள் தான் அது இதா இருந்தா மலமா இருந்தா என்ன மலரா இருந்தா என்ன மலரிலும் மலத்திலும் வியாபித்திருப்பது அந்த மெய்ப்பொருளே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நவரசங்களில் ஒரு ரசம் அறுவருப்பு தெரியுமோ பீபத்ஸ ரசம் அருவருப்பு ரசம்னே பேர் ஒன்பது ரசங்கள் இருக்கே ஸ்லோகம் மறந்து போச்சு எனக்கு எல்லாம் வந்து ஹாஸ்யம் சிங்காரம் என்ன நிறைய சொல்லுவாங்க நவரசம் நான் அப்புறம் சொல்றேன் அது அதில் ஒரு ரசம் என்னதுன்னா அந்த அருவருப்பாவே பேசணும் எல்லாம் எப்போ பார்த்தாலும் அது மாதிரியே பேசிடுது கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்கு பார்க்கறதுக்கு இவனுக்கு அது கிடையாதான் அதனால என்னன்னா சண்டாளனை பார்த்தாலும் அதுக்காக சண்டாளனோட ஒட்டி உறவாடுறது இல்லை சண்டாளனும் நாராயணன் போக்ரியும் நாராயணன் உசாமா பின்னும் நாராயணன் அப்துல் கலாமும் நாராயணன் ரெண்டு பேரும் முஸ்லீம் அதனால சொல்றேன் எல்லாரும் நாராயணன் நம்ம பொறுத்த வரைக்கும் அவன் ஒத்துக்கிறானோ இல்லையோ ஆயுல அவனை பார்த்து நமக்கு விருப்பம் கிடையாது வெறுப்பு நீங்க வெறுப்பு கிடையாதுன்னு சொல்ற போது நீங்க போட்டுக்கணும் ஜதிவேஷ் ஜகாதி விருப்பு வெறுப்பை அடியோட நீக்கிவிடுறான் விருப்பு வெறுப்பை பண்படுத்துவது கர்மகாண்டம் விருப்பு வெறுப்பை வேரோடு அழிப்பது ஞான காண்டம் விருப்பு வெறுப்புக்கு இருப்பு இல்லை என்பது உணர்த்துவது ஞான காண்டம் விருப்பு வெறுப்பை விருப்பு வெறுப்பை அடியோட ஞானம் சரி விஜுகு போட்டு விருப்பு வெறுப்பை விரும்புறதும் அன்பு பாராட்டுவதும் எதனிடத்தும் வெறுப்பதும் இல்லை ஆனா விவகாரத்தில் பார்த்தா சிரிக்காமையா இருப்பாங்க மூஞ்சி பாருக்காங்க சிரிப்போம் அதுக்காக சிரிச்சுண்டே இருந்த ஆபத்து அதே மாதிரி அழுதுண்டே இருந்தாலும் பெருமை உலகம் பண்ணிக்கலாம் அந்த மாத்திரம் எடுத்துக்கலாம் அங்க விஷயம் வேற சேரான இந்த விருப்பு வெறுப்பாகிய செயல்கள் இருக்காது இது ஒரு பிரயோஜனம் பிரயோஜனம் என்னன்னா விருப்பெருப்பதெல்லாம் கொஞ்சம் இருக்கு நிறைய விஷயங்களை வெறுக்கிறோம் நிறைய விஷயங்களை விரும்புறோம் விரும்புறதெல்லாம் கிடைக்க மாட்டேங்கிறது வெறுக்கிறது எல்லாம் நீங்க மாட்டேங்கிறது இல்லையா வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் வெறுக்கிறோமோ அதை விட்டு நம்மளை விட்டு அதை நீங்க மாட்டேங்கிறது அதை விட்டு நம்மளும் நீங்க முடியல வீட்டுக்குள்ளேயே சேர்ந்து வாழ வேண்டியிருக்கு அதே மாதிரி என்னன்னா கொஞ்ச நேரம் அதே மாதிரி என்ன ஆசிரமத்திலும் விரும்புறது கிடைக்கிறது இல்லை வெறுக்கிறது நீங்கிறது என்ன பண்ணணும் விருப்பமா இருக்கா விருப்பா இருக்கா கேள்விங் வெறுத்தாலும் அதை விட்டு நம்மளால விலக முடியாது அப்ப என்ன பண்றதுன்னா அதை விரும்புறதுக்கு பழகிறது இல்லாட்டி என்ன பண்றதுனா விரும்பாமல் வெறுக்காமல் வந்தத எதிர்த்தா லாப சந்துஷ்டீத்தா கிருஷ்ணர் அடிக்கடி சொல்றார் நிர்வந்தீத நோப்சித்யாசி யோ நேஷ்டி ந காங்கிரஷ்யே அதாவது அவன் மகிழ்ச்சி அடைவதில்லை கழிப்படைவதில்லை அப்பிரியம் பிராப்த நவ் உத்விஜேத் விரும்பாததை அடைந்து வெறுப்பதை அடைந்து அவன் உணர்ச்சி மிக்கவனாக நடந்து கொள்வதில்லை வெறுப்பதில்லை அறிந்தவன் பரம்பொருளை அறிஞ்சது மாத்திரம் பிரம்மணி ே பிரினாக்கே பண்டிதாசமர்காமியே மனோஷம் தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதா ந பிரகஷ்யே பிரியம் பிராப்யநோத் பிராப்த ஜா பிரியம் புத்திரசம் மூடா பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதா அந்த மூணு ஸ்லோகம் பதினாறு 17, 18 நினைக்கிறேன் இல்லை பதினாறு பதிஞ்சு பதினாறு தெரியாது பரவாயில்ல பதினாறு பதினேழு பதினெட்டு சரி அதுதான் சரி அடுத்த மந்திரத்தையும் படிச்சுடுவோம் இப்போதான் பூர்த்தி ஆகுது இன்னும் ரெண்டு இருக்கு ஞான காண்ட ூத்தூத் அமோஹ்கோக ஏகத்துவனு உபரிஷத் மேலும் இந்த கருத்துக்களை தெளிவுபடுத்திக் கொண்டு வருகிறது இப்ப என்ன பார்த்தோம் முதல் மந்திரத்தில் ஆராஜ மந்திரத்தில் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு ஆத்மாவில தான் சரீரங்கள்லாம் இருக்கு ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளயும் ஆத்மா இருக்கு அப்படிங்கற போது என்னது ஜீவாத்மா இருக்குமாவில எல்லா சரீரங்களும் இருக்கு ஜீவாத்மாவும் இருக்குன்னு அர்த்தம் பண்ணியும் எல்லாம் அடங்கி இப்ப என்ன ரெண்டு இருக்கு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு ஆத்மா இருக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா சரீரங்கள் இருக்கு சரீரங்கள் எல்லாம் என்ன சொல்றோம் அனாத்மா சொல்றோம் ஒரு பதார்த்தம் இருக்கு அனாத்மான ஒரு பதார்த்தம் இருக்குமாங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு அனாத்மாங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு உபரிஷத்து என்ன பண்றது அனாத்மாவே கிடையாது தங்கத்துக்கு வேறாக விட மாட்டோம் நகையே மரத்துக்கு வேறாக யானை இல்லை பொண்ணுக்கு வேறாக பொன்னணி பூஷணம் இல்லை தனக்கு வேறாக தன் கருணாதிகள் இல்லை எல்லாம் என்னது நாம ரூப கர்மங்கள் எல்லாம் பிசிக்கலா இல்ல ஸ்தூலமா போறது இல்லை ஞானத்தினால நாம நாசம் பண்றோம் அனாத்மா மித்தியா அனாத்மா மித்தியா ஆத்மா சத்தியம் ாஸ்யமிதம் சர்வம் தேனத்தியக்தேன புதா ஆறாவது மந்திரம் ஈஷாவாசியம் சர்வம் அர்த்தம் பண்ணதா சொல்லி புரிஞ்சுக்கலாம் ஏழாவது மந்திரம் அந்த ஜானத்தினால தேன தியக்தேன தேனத் புஞ்சிதா அந்த ஜானத்தினால தேனத்ய்தேன என்ன அர்த்தம் அர்த்தம் சர்வ சர்வ சர்வ அதிஷ்ட சர்வ அதிஷ்ட சர்வ ஆதேய தியாகேன புரிஞ்சிக்க இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது எஸ்மின் சங்கராச்சாரியர் எஸ்மின் காலேன்னு போட்டார் எஸ்மின் காலேன்னா எந்த காலத்தில் இப்படி படிக்கிற காலத்தில் ஞான காலேஜன்யானோத்தி காலே எஸ்மின் காலே எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் அதுக்கு ஒரு டைம் போட்டுக்கிறாங்க சில பேர் எங்கள் குருவுக்கு இத்தனை மணிக்கு இந்த இடத்துல ஞானம் கிடைச்சதுங்கிறாங்க அப்படிலாம் இல்லை இது நம்ம படிச்சுட்டே இருக்கோம் இது என்னன்னா சந்நியாசம் வாங்கிட்டு பண்ண சன்னியாச வாழ்க்கை வாழ்ந்து உபனிஷத்துக்களை எல்லா மந்திரங்களையும் எனக்கு ஸ்பிரிச்சு எனக்கு ஞானம் வந்தோடனே டயத்தை பார்த்தேன் ஓ கரெக்ட் இத்தனை மணிக்கு வந்துடுச்சு அப்பா எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி சாயங்காலம் அஞ்சு அஞ்சு மணி நாலு நிமிஷம் முப்பத்தி மூணு நொடி ஞானம் வந்துடுச்சு அஜான் ஒரு சுவாமி புஸ்தம் எழுதிருக்கார் படித்த நிர்விகல்பாதிங்கிறது இருபத்தி ஒன்பது நிமிஷம் மைண்டு கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறதா யார் கால்குலேட் பண்ணாங்க கேள்வி எப்படி இதை கால்குலேட் பண்ணாங்க ஏதாவது தலையில எல்லாம் வந்து எல்லாத்தையோ சொருகி ஆல்ஃபா என்னமோ பீட்டா எல்லாம் மீட்டர்லாம் சொல்கிறாள் இல்லையா அதெல்லாம் சொருகி அதை வச்சு நான் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல நிர்விகல்ப சமாதி என்பது ட்வெண்ட்டி நைன் மினிட்ஸ் இன்னும் எல்லாம் போடலை டுவெண்ட்டி நைன் மினிட்ஸ்னு போட்டேன் கான்சன்ட்ரேஷன் தான் நிர்விகல்ப சமாதியான் நம்ம தேசத்துல இதெல்லாம் என்ன பண்றது படிக்கிறவன் படிச்சுட்டு போறான் திண்டாடுறவன் திண்டாடிட்டு போட்டோம் நீ மோசடிட்டோமின் காலே எஸ்மின் காலேன்னு அநர்த்தம் இந்த இது இந்த உபனிஷத்துக்கு வாழ்க்கையை ஒப்படைச்சு அந்த உபனிஷத்தை போனா என்ன யோகம் வக்தி யோகம் இங்க வந்தா என்ன யோகம் ஞான யோகம் நினைச்சுட்டு இருக்கும் அங்க போனா என்ன யோகம் போனா என்ன யோகம் ஏதோ போக யோகம் எல்லாம் வந்து எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி ஒன்னொன்னே வருது இல்லையா அதெல்லாம் அங்க யோகம் அது யோகம் அங்க யோக போகம் இங்கெல்லாம் வந்து ஒரே புத்திக்குதான் வேலை ஞான யோகம் இப்படி ஆராயும் காலத்தில் அப்படி கூட போட்டுக்கலாம் உண்மையை ஆராயும் காலத்தில் உண்மையை உணரும் பொழுது போட்டப்படுகலாம் மெய்ப்பொருளை உணரும் பொழுது எப்பொழுது எப்பொழுதுன்னு போடலாம் எப்பொழுது எஸ்மின் சொன்ன என்ன அர்த்தம் எப்பொழுது யதா இத்தி அர்த்தம் எனக்கு சுத்துவானே எஸ்மின் காலேன்னு போட்டார் நம்ம என்ன போட்டுக்கணும் யதா எப்பொழுது சர்வாணி பூத்தானி சர்வாணி பூதானின் என்னும் அப்படி போட்டுக்கலாம் அனைத்து ஜீவர்களும் எல்லாம் உபாதிசித்த ஜீவர்களும் காரணி சர்வாணி ஷரீராணி ஸ்தூல சூக்ம ஷரீராணி எல்லாம் போட்டு சர்வாணி பூதானி சர்வ அதாவது என்ன சமஷ்டி பிரபஞ்சம் ஆத்மா அபூத்வல் நம்ம ஸ்ருதியை விடலாமா பல்லவி ஈஷாவாஸ்யம் சர்வம் சர்வம் சர்வம் சர்வம் ஆத்மா ஏவ நாஸ்தி பிரத் அப்படி வந்து யாருக்குன்னா வி ஜானதா என்ன அழகான பதங்கள் எல்லாம் பாருவது இதுதான் இதனால்தான் இது வேதங்களுக்கு மகிமை வேதங்களோட பலம் வந்து அது நமக்கு சாதாரணமா தெரிஞ்ச சொல்லா இருந்தாலும் அது உப்பநிஷத்துக்குள்ள இருந்ததுன்னா அதுக்கு இன்னமும் ஒரு சக்தி இருக்கு வார்த்தையால வர்ணிக்க முடியாது இருக்கிற மாதிரி இருந்தால் உணர முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்றது நம்ம வேவ் லென்த் டியூன் பண்ணணும் அப்படித்தான் தெரியும் விசேஷா அனுபசத்தி மாதிரிதான் இதுவும் விஜானதான் அர்த்தம் ஆச்சாரியன் குரு ஆச்சாரியவான் புருஷோ வேத ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால் அனுகிரகத்தினால் சகித ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால என்ன ஆகுறதுன்னா விசேஷ ஜானதா இதுக்கு என்ன விஜானி ஆத்ம விஜி பிரம்ம விஜி இந்த விஞ்ஞானி எல்லாம் என்ன விஞ்ஞானி ஜட விஜானி பௌத்திக விஜயி பௌத்திக விஜி இவன் ஆத்ம விஜி பிரம்ம விஜி சத்திய விஜி அந்த விஜயானி என்ன விஞ்ஞானி செல்போன் கண்டுபிடிச்ச விஜய் என்ன விஞ்ஞானி செல்போன் கண்டுபிடிச்ச விஜானி என்ன விஞ்ஞானி அவ வந்து ஜட விஜி அச்சேதன விஜானி மித்யா விஜய கண்டுபிடிச்ச விஜயானி அதனால் இவன் இந்த விஜயானியா இருக்கான் விஜானத்த விசேஷேண ஜானதா அதான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பவன் விசேஷ ஜானதா புருஷஸ்ய சன்னியாசினா சிங்கராஜர் சொல்லிடுவார் பரமார்த்த வஸ்து விஜானதா எங்கெல்லாம் ரொம்ப பிடிஷாக சொல்லலை அப்புறம் தத்தன தஸ்மின் காலே ததா எப்பொழுது ஒருவன் ஒருவன் அனைத்து உயிர்களையும் உணரப்பட்டு விட்டதோ நன்கு உணரப்பட்டு விட்டதோ தெளிவாக உணரப்பட்டு விட்டதோ நோ டவுட்ய விஜாரத்த போட்டுக்கலாம் சம்சய விபரிய அபோட்சி பிரத்ஷத்துடைய வாக்கியம் பிரத்ஷாவம் தர்மியம் பிரத்யதையா அவகமயதி பிரத்யமா நல்ல உள்ளங்கை நெல்லிக்கிணி போல புரிஞ்சுக்கிறானோ ததா ததா என்ன அர்த்தம் அப்பொழுது அவனுக்கு அவனுக்கு என்ன ஆகிறது சங்கராச்சாரியார் போட்டுக்கார் பரமார்த்த தரிசனாத்து ஆத்மாவே அபூ அந்த மெய்ப்பொருளை காண்பதனால் மெய்ப்பொருளை பார்க்கின்ற ஒரு ஆற்றலினால் ஆற்றல்னா இது பிசிக்கலே கிடையாது ஞாபகம் இது மான மனசுனா கிடையாது புத்தி தான் இங்க புத்தி தான் கிருஷ்ண சொன்னார் சாத்திக புத்தி ராஜச புத்தி தாமச புத்தி சாத்திகம் ஞானம் ராஜசம் ஞானம் எல்லாம் ஞாபகம் இருக்கணும் அது அடிப்படை அதெல்லாம் இருந்தா தான் இதை என்ஜாய் பண்ணணும் பகவத்கீதையெல்லாம் நல்லா நம்ம சிரவணம் பண்ணியிருந்தோம்னா இந்த உபரிஷத்தெல்லாம் படிக்கிற போது அந்த கீதையெல்லாம் அப்படி ஓடிண்டே இருக்கும் நல்லா சிரவணம் பண்ணி அதை நம்ம மயமாக்கிருக்கணும் ததா அப்பொழுது அவனுக்கு என்ன பிரயோஜனம்னா கோமோகா கஷ்ஷோகா தத்த அது இன்னொரு பதம் இருக்கு ஏகத்துவம் அனுபஷத்தா இந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஏகத்துவம் துவைத்தமே கிடையாது ஏகத் தெளிவா போட்டிருக்கு இதெல்லாம் சொல்ற போது ரொம்ப அழகா இருக்கு இந்த மந்திரங்கள்லாம் சொல்றதுக்கும்னந்தமா இருக்கும் சொற போதே நம்ம ஆனந்தமாக சொல்லாம் அதுவும் படிச்ச பாஷ்யங்கள்லாம் வாசிச்சிருந்தோம்மா காட்டிப்பணி நல்லா பகுஸ்ரவணம் எல்லாம் பண்ணியிருந்தா அது சொல்ற ஒரே ஆனந்தம் தான் சந்தி கரெக்டா பிரியும் சந்தி கரெக்டா சேரும் இருக்காது இங்க உட்காந்து இது இது குண சந்தியா விருத்தி சந்தியா இது இக்கோ எனச்சி ஏச்சோ எவாயாவாக பார்த்துட்டு உட்காந்துருப்போம் ஆனால் அதெல்லாம் துணை ஏங்கான ஏங்கா தச்சி எப்படிலாம் போட்டு உட்காண்டிருக்க மாட்டோம் டக்கு அது வாட்டுக்கு வந்துட்டு போயிட்டே அப்புறம் கொஞ்சம் கவனிச்சா ஓஹோ இது ஏங்கா இது இக்கோ இக்கோ எனச்சி ஏச்சோ எவா சுவாமி என்னமோ புதுசாக சொல்லுறாருன்னு நினைக்காங்க எல்லாம் கிராமர் சூத்திரம் பாணினி சூத்திரம் இதெல்லாம் இது எப்படி போடணும் இது எப்படி போடணும் அதெல்லாம் கணக்கெல்லாம் இருக்குது அது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி அப்படியே இருந்தால் அது அப்படியே அது ஒரு அது ஒரு ஆனந்தம் இருக்குது அது பார்த்தோம்னா அது அதுக்குள்ளே உட்காந்துட்டோம்னா அதுலயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துவிடுவதில் சரி இப்போ என்ன அர்த்தம் எதுக்கு சொல்ல வந்த இது ஏகத்வம் அனுபஷதா இந்த ஏகத்துவ அனுபஷ்யதாக இங்கே திரும்ப வந்திருக்கு மறந்துடும் இங்கே விஜானத்தா முதல்ல வந்தது அனுபஷத்தி அங்கே வந்தது இங்கே வந்து அணுபஷ்யத்தா புருஷஸ் ஏன்னு போட்டுக்கணும் அனுபதா அனுபஷியா கோ மோகா அவனுக்கு எங்க இருக்கும் மோகம் அவனுக்கு துன்பம் எங்கே அவனுக்கு குழப்பம் எங்கே என்ன அர்த்தம் ஆக்ஷபார்த்த அவனுக்கு துன்பம் ஏது அவனுக்கு குழப்பமேது ஒரு பொழுதும் இல்லைன்னு அர்த்தம் அவனுக்கு வாழ்க்கையில் குழப்பமும் இல்லை துன்பமும் இல்லை தர்மத்துக்கே இந்த சக்தி நிறைய இருக்கு தர்மத்துக்கே இந்த சக்தி இருக்கு ஆனா இங்க பூர்ணமா போயிடுறது கிருஷ்ணர் இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்றார் பாருங்க எல்லாம் காமத்தை ஜெயிக்கிறதுக்கு உபாயம் சொல்றார் காம ஜெயத்துக்கு என்ன உபாயம் பண்றது சொல்றார் தூமேனா பிரியத்தே வண்ணி சமதவாதிகளை பழகணுங்கிற திரியாணியா நியமிய பரத பாப்மா இது ஒரு டாபிக் முடிச்சுட்ட காமத்தை ஜிக்க சேர்த்துக்கணும் காமக்ரோத லோபமோக மதமாச்சரியம் அதுக்கெல்லாம் தலைவன் காமன் தான் காமத்தை ஜெயிக்கிறதுக்கு உபாயத்தை முதல்ல சொன்னார் ஆபேட்சிக்க உபாய ஆபேன்னு சொன்னா சரியா இருக்கும் என்ன மெத்தட் இதை எப்படி சரி பண்றதுங்கிறது ரிலேட்டிவ் சொல்லிவிட்டார் ஆபேட்சிக உபாயம் அவர காமஜயத்துக்கு ஆத்திய உபாயம் என்ன அப்படின்னா இணை பராணியா பரம் மன மனசு பர து சம்பேரத்மாத்மாஹோ காமராசம் துராசம் காமஹி பிரஜகாதிமான் அப்படி அவனுக்கு காமநாசம் ஆயிடுறது காமத்தை நாசம் பண்றதுக்கு அழிக்கிறதுக்கு முதல் உபாயம் ஆபேஷிக்க உபாயம் ஆத்தியந்த உபாயம் நம்ம கர்ம காண்டமே சோகமோக நிவர்த்திய ஆபேக்ஷிக்கமா நீக்கிடுறது ஞான காண்டம் ஆத்தியந்தமா எப்பவும் கர்மகாண்ட நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கணும் அதனால் ஞான காண்டத்துக்கு வந்த உடனே தார்மாரமாக கர்மகாண்டத்தை நிந்தனம் பண்ணக்கூடாது வேதத்துக்கு நிந்தனை பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கு நம்ம அப்படிலாம் தார்மாரமாக பண்ணிடக்கூடாது அப்புறம் யாரும் முன்னேறவே முடியாமல் போயிடு நம்ம எல்கேஜியிலேருந்து வந்து டோன் வச்சுங்க எல்கேஜியை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னா எப்படி இருக்கும் எல்கேஜி படிக்கிறதுக்கு எப்போ ஆள் இருந்துகிட்டே இருக்கு நம்ம தான் ஆளை தயார் பண்ணிகிட்டே இருக்கோம் என்னால வந்துட்டே இருக்குது அப்படி இருக்கிற போது வேண்டாம் இப்படி சொல்ல முடியும் இல்ல கர்மகாண்டம் சேந்து தான் வேதம் சேந்தா தான் பூர்ணம் கர்மகாண்டிகளுக்கு தான் ஞான காண்டத்துல துவேஷம் இருக்கே ஒரு நாளும் கர்ம அணு அளவும் துவேஷம் கிடையாது ஆனா அது பூர்ணத்துவம் கிடையாது அதனுடைய சாரணம் உபதேசத்தை புரிஞ்சு அதாத்தோ தர்ம ஜிக்யாசா சர்வ தர்மான் புரிக்கா எதா தப்பு தப்பா எழுதிட்டான ஏன்டா பேப்பரை வேஸ்ட் பண்ணுறேன் கண்டதெல்லாம் கிறுக்கி பேப்பரை ஏன் வேஸ்ட் பண்ணுறேன்னு அதை படித்து வச்சிருக்கான் ஒருத்தன் அந்த பே பத்திரிக்கை பேரெலாம் நான் சொல்ல மாட்டேன் அவன் பேப்பரை வேஸ்ட் பண்ணி நிறைய இதெல்லாம் எழுதி வச்சுருக்கான் இவன் அதை படித்து படித்து இவன் வேஸ்ட்டாக போய்ட்டான் அப்படிலாம் பண்ணிடக்கூடாது அதனால உபனிஷத்தை என்ன சொல்றதுன்னா ஆத்தியந்த சோகமோக நிவிற்த்தி பகவத்கீதைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அடிக்கடி சோகமோக நிவத்தி அர்த்தம் கீதா சாஸ்திரம் சமஸ்த வேதார்த்த சார சங்கிரக பூதம் எல்லா வேதங்களுடைய சாரமாக கீதை இருக்கிறது சோகமோக நிவிற்த்தம் பிரபுத்தம் இதம் கீதா சாஸ்திரம் அதான் இந்த வாக்கியத்தை நாம் என்ன பொன் எழுத்துக்கள் பொன்னெல்லாம் வேண்டாம் அதுவும் மித்யா ஈஷாவாசியம் இதம் சர்வம் நம்ம ஹிருதத்தில் பதிய இந்த சொற்றொடரை உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டும் அவனுக்கு குழப்பம் எங்கே நம்ம நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடும் வாழ்க்கையில் லட்சியத்திலே குழப்பம் ஜாஸ்தி எனக்கு இது வேணும் இருக்கு அது வேணும்னு இருக்கு எது வேணும்னு தெரிய மாட்டேங்குது நேரம் ஒன்றுனா குழப்பமாக இருக்கு ஆயிரத்தி எட்டு ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் இருந்தாலே சாய்ஸ் இருந்தாலே கன்ஃபியூஷன் தான் கான்ஃப்ளிக்ட் தான் எங்கே போகிறது தெரியல ஏதோ ஒன்றைத்தானே சூஸ் பண்ண முடியும் இருபத்தஞ்சி மாப்பிள்ளை வந்தால் என்ன பண்ண முடியும் ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் குழப்பமாக இருக்குது இவங்க கிட்ட அந்த குணம் இருக்குது அது இல்லை இதுகிட்ட இது இருக்குது இது இல்லை போடு குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் போடு மார்க்கு போடு இந்த மாப்பிள்ளைக்கு இவ்வளோ மார்க் அந்த மாப்பிள்ளைக்கு இவ்வளோ மார்க்கு போடு அப்புறம் ஏதோ ஒன்று இது பண்ணு அப்புறம் மாறி போச்சுன்னா குழம்பாது நான் போட்ட கணக்கு வேற மனிதன் நினைப்பது ஒன்று அப்புறம் நான் நான் போட்ட கணக்கு அவன் போட்ட கணக்குன்னெல்லாம் பாட்டெலாம் பாடின்னு இருக்கான் கோமோகா குழப்பம் எங்க இருக்கிறது ஒரே வஸ்துன்னா இங்க துவைத்தில தானே குழப்பம் சுவாமி விஷ்ணுவை கும்பிடுறதா இல்ல சிவனை கும்பிடுறதா இது ஒரு குழப்பம் விஷ்ணு என்ன பண்ணுவார் சிவன் என்ன பண்ணுவார் இந்த விஷ்ணுவிலேயே வடகல சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றதா தெங்கல சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றதா இந்த வடகல தென்களிலேயே சுயம் ஆச்சாரியனை ஃபாலோ பண்றதா இன்னொரு ஆச்சாரியனை ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்குள்ள பிரிவு இருக்கு இதெல்லாம் குழப்பம் தர்மத்துல குழப்பம் உண்டா இல்லையா பேபி சிட்டிங்லாம் தர்ம குழப்ப கேள்விதான் குழப்பம் தான் என்ன பண்றதுன்னு தெரியல தர்மத்துல என்னைக்குமே மோகம் வரும் பாஞ்சாலி இவள திரௌபதிய மானபங்கம் பண்ற போது எல்லாருக்கும் ஒரே குழப்பம் மோகத்துல இருந்தாங்க அத்தனை பேரும் பீஷ்மரும் சரி துரோணாச்சாரியரும் சரி எல்லாரும் சரி ஒரே மோகத்துல தான் இருந்தாங்க இது தப்பா சரியா இவன் வச்சு ஆடினது சரியா தப்பா சொல்ல முடியல கேள்வி கேட்டு அவரை வச்சு அவரை அவரை வச்சு முதல்ல என்ன வச்சாரா என்ன வச்சா அப்புறம் அவரை வச்சாரான் ஒருத்தனும் இழந்த பிறகு என்னை வைத்தாரா என்னை வைத்த பிறகு தன்னை இழந்தாரா தன்னை வைத்தாரா பதில் சொல்ல தர்மத்துல மோகம் இருக்கு ஆனா பிரம்ம அத்வைதில ஒரே ஒரு வஸ்துங்கிற போது ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்ங்கிற போது இதெல்லாம் வந்து குழப்பமெல்லாம் அத்தியஸ்தங்கிற போது கோமோகா கோமோக அப்புறம் ரெண்டாவதா ஒரு பொருள் இல்லைங்கிற போது கஷ் சுவாமி நல்லாத்தான் இருக்கு இதுதான் உண்மை சத்தியம் வதிஷ்யாமித்தம் வதிஷ்யாமி இதான் என்ன பண்ண முடியும் அனுர்தாத் சத்தியமுப்பை மனுஷா வேதத்தில் அனுர்தாத்ய மனித தன்மையிலிருந்து நான் தெய்வத்தன்மைக்கு செல்லுகிறேன் அதற்காக என்ன பண்றேன் தெய்வீம் வாசம் எச்சாமி என்ன அழகான வார்த்தை நான் பொய்மையிலிருந்து மெய்மைக்கு செல்ல விரும்புகிறேன் செல்லு செல்ல விரும்புகிறேன் அது மாத்திரமில்லை மனித தன்மையிலிருந்து தெய்வத்தன்மைக்கு செல்ல விரும்புகிறேன் அதன் பொருட்டு நான் உபனிஷதத்தை விரும்புகிறேன் தெய்வீம் வாசம் தெய்வீம் வாசம்னா என்ன அர்த்தம் இந்த தேவவாணி தேவவாணின்னு இப்ப அவனும் ஏதோ போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் விஸ்வவாணி விஸ்வவாணின்னு ஒரு ரேடியோ முழுக்க முழுக்க சகோதரா சகோதரி அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரம் எல்லா பாஷையிலும் எங்க இருக்கு அத்வைதல சோகமோகத்துக்கு அவகாசமே இல்லையே அப்படி சொல்றது உபரிஷ் ஒரு கம்பீரமா சொல்றது நாம அதை நமக்கு நமக்கோ எப்போ பார்த்தாலும் ஓயாத குழப்பம் குழப்பானந்தகா இவரும் குழம்புவார் இன்னொருத்தரையும் குழப்புவார் ரசானந்தமாக இருக்கக்கூடாதோ குழம்பானந்தா அப்புறம் என்னாச்சு தான் அப்புறம் ஒரே ஒரே சோகானம் சோகத்தை சொல்லினு ஏன் சோக கதையை கேளுங்க பாடுறான் பருவம் ஆ என்னால் வந்து ஒரே சோகம்தான் சோகமோ சோகம் பார்த்தா இப்ப பார்த்தாலும் பார்க்கிற போதே மனசுல ஒரு மூஞ்சி எல்லாம் ஒரே சோகமாவே இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதுதான் பிரம்மாத்யானந்த சந்தத்தை நமஹா சிதேக்கரசரூபின் சொல்லின்றே போலாம் பிரயோஜனம் இதுதான் இது புரிஞ்சது இந்த பிரயோஜனம் நமக்கு வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் லட்சம் மோக் ஜீவன் முக்திய இப்படி கோணத்துல சொல்லிருக்கு இது ஜீவன் முக்தியோட ஸ்வரூபம் ஜீவன் முக்தியில என்ன அர்த்தம் மனசுல வந்து இந்த ஞானத்தோட பிரயோஜனம் என்னன்னா ஞானத்தோட பிரயோஜனம் கிடைச்சது என்ன பிரயோஜனம்னா குழப்பமே இல்லை இட்ஸ் கான் போய் போய் ஆயினால வந்து மோகம் போயிடுத்து நஷ்டோகே என்ன இத்தனை விஷயம் சொல்லி வச்சிருக்குஜோவிந்தே என்ன பேரு மோக முடிக்கிற இல்ல கஸ்தம் கோஹம் குத ஆயாத்தனி கோமே தாத்தி பரிபாவைய சர்வசாரம் விஸ்வம் தியப்ன விசாரம் தத்வம் சிந்தைய ததிகிராத்த எல்லாம் விஷ்ணு உனக்கும் எனக்குள்ளே இருக்கிற ஒரே விஷ்ணு தான் இருக்காருங்க யி அந் ஏகோ விஷ்ணு அசிஷ் அனவசியோதாதி காற்றே நான் பசிய உத் அஜானவிஹீனூ குரு சரணாம்பு அச்சி முகச நியமா தேவம் போகணும்னா பண்ணி ஆகணும் ஒவ்வொரு மோகமா எடுத்து எடுத்து சொல்றது தனமோக ஸ்ரீமோகா கிருஹமோகா பத்னி மோகஹா புத்திரமோகா ஒன்னொன்னா எடுத்தெடுத்து செம்மட்டினால் அடிக்கிறார் சங்கராச்சாரியர் பஜகோவிந்தத்தில் அதனால மோகத்தை கொன்று விட வேண்டும் ஞானந்தான் மோகத்தை அழிக்கும் மோகத்துக்கு அவகாசமே இல்லாமல் பண்ணிடும் இடம் எங்கே கஷ்டம் இதுதான் உபாயம் ஆத்திய உபாயம் இனி ஒரு மந்திரம் இருக்கு அதுவும் இந்த ஆத்ம லட்சணத்தை சொல்ல போகிறது ஆகையினால இனியும் இந்த கர்ம பாகத்திலாம் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடுவேன் ஆனால் இதெல்லாம் முக்கியம் இல்லையா இதுதானே மெயின் ஞானபாகம் தானே நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இதை இந்த அளவுக்கு பார்த்துருக்கோம் குருநாதருடைய கிருப்பையினால இந்த அளவுக்கு இதை பூர்த்தி பண்ணுறேன் நாளை தொடர்ந்து அடுத்த மந்திரத்தினுடைய விஷயங்களை சிந்தனை பண்ணுவோம் சொல்லி பூர்த்தி பண்ணுறேன் ஓம் பூர் நமத்பூர் நமிதம்பூர் பூர் ூ வி மூர்த்தய நம மூல்லாம் எங்கள் மோனகுருவி அருள் வா்த்தைஎன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஹரி ஆதிகருநஸஸ்வாமி